جادلوا باموالكم وانفسكم في سبيل الله صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم لو بذت ان اغتل في سبيل الله ثم احيا ثم اغتل ثم احيا ثم اغتل الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام الله ينلدياركمه அல்லாவை அஞ்சு பயந்து தப்பாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கிறேன் அவர்களை திறக்க செய்த மாதம் அவர்களை உலகத்தில் விட்டு பிரித்த மாதம் அவ்விரண்டும் ரபியுள்ளவல் தான் அல்லாஹு நபி அவர்களை ரபி லவ்வல் மாதத்தில் தான் பிறக்க செய்தான் தான் அவர்களை இந்த உலகை விட்டு பிரிக்க செய்தான் நபி அவர்கள் பிறந்தது ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூணு கருத்துக்களும் உலமாக்கல் மத்தியில் இருக்கிறது நபி அவர்கள் மரணித்தது பனிரெண்டாம் திகதிதான் என்பதில் கருத்துமையே கிடையாது நவீவர்கள் பிறந்த திகதி எட்டாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் பன்னெண்டாகவும் இருக்கலாம் என்பதாக இமாம் சகி முஸ்லிம் விரிவுரைக்கான இஸ்லாமிய கிரந்தங்களில் சகி முஸ்லிம் என்ற கிரந்தம் இடம்பெற்றிருக்கிறது பிறந்த திகதி அக்காலத்தில் மக்களுக்கு பலவிதமான கருத்து வேற்றுமைகள் அந்த நாள் சரியாக இஸ்லாமின் ஒன்றை அங்கே வைத்திருக்கவில்லை மக்கள் உன்னிப்பாக அதை ஞாபகம் வைத்திருப்பதற்கு இருப்பதற்கு அறிகுறிகள் இருக்கவில்லை சகாபாக்கள் எல்லோரும் இருந்தார்கள் நபியுடைய செய்திகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டதை ஒவ்வொரு நபியுடைய நாற்பது வயதுக்கு பிறகு நடந்த ஒவ்வொன்றையும் பதிவு செய்யக்கூடிய இருந்தார்கள் மிக வேகமானவர்கள் அவர்கள் அதை பதிவு ஆனால் மக்களுக்கு மத்தியில் பனிரெண்டு தான் பிறப்பு பன்னிரண்டு தான் இறப்பு என்பதாக இருக்கிறது நபியுடைய பல தலையண்கள் பேசுவது நம்முடைய வழக்கம் நபி குணங்கள் என்ன நபியுடைய அழகென்ன நபியுடைய தோற்றம் என்ன சென்ற வருடம் ரமில் அவள் மாதத்தில் இதே இடத்தில் நான் நபியுடைய பிறப்பையும் இறப்பையும் பற்றி பேசியிருக்கிறேன் தே நபியவர்கள் ஒரு போர் வீரராக அவர்கள் ஒரு போர் வீரராக நபையவர்கள் ஒரு வீரராக நவியவர்களுடைய ஒரு படையுடன் நவியவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி செய்த சிலைய அடிப்படையை நான் விவரிக்க விரும்புகிறேன் தெரியார்களே ஒரு வீரர் என்று சொல்லும் பொழுதுமோ அது இருக்குமோ ஒவ்வொரு கருத்து இருக்குமோ என்று எங்களுடைய உள்ளத்தை தட்டலாம் வேளாண் சோதனங்களை பெரியார்களே ஹிட்லர் என்பவர் நோக்கத்துக்காக வேண்டி அவர் அளித்த சில பகுதிகள் எந்த இடங்கள்ல ஜெர்மனில ார அந்த பகுதிகளுக்கும் நான் பெய்திருக்கிறேன் எந்த அமெரிக்கா ஜப்பானுடைய அந்த பகுதியில் உலக யுத்தங்கள்ல நாசங்கள் ஏற்படுத்தியதோ அந்த பகுதியை நான் பார்த்திருக்கிறேன் மேற்பட்டிவுக்காக இந்த நேரத்தில் எங்களுடைய கவனமும் ஒரு ஒரு நாட்டை கைப்பற்றத்துக்காக நபைவர்கள் போர் புரிந்தார்களா என்ற எண்ணம் வரலாம் ஒரு ஒரு இன மக்களுக்கு தன்னுடைய கொள்கைய தன்னுடைய நோக்கத்தை நாம் உலகத்தில தாழ்ந்த மக்கள் நாம் உலகத்தில மட்டும் தட்டப்பட்ட மக்கள் என்ற நோக்கத்துக்காக பாடுபட்ட நாங்களும் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்கு ஒரு யுத்தத்தை ஒரு அழகான அமைதியான முறையில் அவர் ஒரு போராட்டம் செய்தார் இது போன்றதா என்றும் எங்களுடைய உள்ளங்கள் விதிக்கலாம் பெரியார்களே எளுடைய நபி அவர்கள் அவர்களுடைய ஹதரல் முகமது ஒவ்வொரு முஸ்லிமும் வயோதிபர்கள் ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் மிகவும் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இதை புரிந்திருப்பது மிகவும் அவசியம் ஒரு காலத்துல இவர்கள் அடிப்படைவாதிகள் அல்லது இவருடைய தனி கொள்கை உள்ளவர்கள் என்று இவர்கள மட்டும் தட்டப்பட்டது இப்ப என்ன இஸ்லாம் என்று சொல்லும் பொழுதே டெரரிஸ்ட் இஸ்லாம் என்று சொன்னாலே இவர்கள் வந்து பயங்கரவாதிகள் போல உலகத்தில் இது ஒரு பயங்கரவாதிகளாக காண்பிக்கப்படுகிறது சோதனை பெரியார்களே என்னமோ எதிர்பாராத விதமாக ஆப்கானிஸ்தான் உள்ளவர்களும் காட்சி அளிக்கிறதுனால இது உலகத்துக்கே ஒரு நவீன ஆயிரத்தி நானூறு வருடமாக எங்க உலகத்தில இதை பத்தி பேசப்பட இல்ல கொஞ்ச நாளமாக இது அப்படி மங்கி போயிருச்ச காரணத்தினால இது பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் என்னமோ மாறி ஒரு பேய்த்தி சாசிய போல செயல்படுகிறது நூறு தொண்ணூத்தி ஒன்பது எடுத்தாலும் அவர்கள் அளவாக பயன்படுத்துகிறார்கள் என்னென்ன முறையில இதை மட்டும் தட்ட முடியுமோ என்னென்ன முறையில இதை குறைக்கா முடியுமோ என்னென்ன முறையில இதை பற்றி ஒரு கொச்சியாக்க முடியுமோ எல்லா வகையிலையும் இதை குச்சப்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக வாழ்க்கை என்ன போதிக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும் எங்களுடைய அதே ரத்தம் தான் என்ற உணர்வுடன் வேளாண் சகோதரர்களை பெரியார்களே அல்லா சுஹ் முகமது முஸ்தபா சல் அல்லா அலுவலம் அவர்களை எதிரித்துதலாக அனுப்பினார் என்பதை அதை இறுதியாக்கப்பட்டுவிட்டது அல்ல அதை உறுதிப்படுத்திவிட்டால் இதற்கு பிறகு யாரும் நபி வரமாட்டார்கள் இந்த நபியுடைய வாழ்க்கைதான் கேமத்து வரைக்கும் அது உண்மாதிரி ஆயிரத்தி வருடம் கடந்து விட்டது அன்றைய நவியவர்கள் சொன்னார்கள் கிராமத்துடைய அடையாளங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் தவிர இன்னும் அந்த இறுதி சட்டம் வரவில்லை ஒருவேளை ஆயிரம் வருடத்தில் வரலாம் ஒருவேளை நூறு வருடத்தில் வரலாம் யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது அல்ல ஒருவன் தான் அதை அறிவான் வந்து இவர்களை சொல்லுங்கள் சொன்னார்கள் ஒரு வகையாக காண்பிக்கப்பட்டதோ என்று இஸ்லாமிஸ்ட் இஸ்லாமிஸ்ட் என்று சொன்னாலே இவர்கள் தீவிரவாதிகள் தான் என்று நான் உலகத்திற்கு போதிக்கப்படுகிறேன் உலகத்திலே இஸ்லாத்த ஒரு ஒரு பயங்கரவாதிகளுடைய கொள்கை போல காண்பிக்கப்படுகிறது யாரெல்லாம் அநியாயமாக மிகவும் மோசமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே நல்லவர்களாக காண்பிக்கப்படுகிறது இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அதை தொடரான ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது நாம் முஸ்லிம்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் மேலான சோதரிகளை பிரியாக அவர்களுடைய உண்மையில ஆரம்பமாக இருந்து அறுபத்தி மூணு வருடம் வரைக்கும் அவர்களுடைய அதிசயமான வாழ்க்கை உங்களை நாம் அறுத்தாறு அருளாக இருக்கிறோம் நபியேந்தன் நீங்கள் கடிதம் உள்ளாக இருந்திருந்தா விட்டு இருப்பார்கள் குறிப்பிடுகிறான் நவியே உங்களுடைய அல்லா இந்த உலகத்துக்கு தீனாக அல்லாஹ் பிரபலப்படுத்தி விட்டான் கேவத்தினால் வரும்பொழுதே ஒரே ஒரு வீணாக இருக்கும் ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கும் எல்லோரும் ஒரே கொடுக்கிறார் மார்க்கம் நீக்கப்படும் சிலைகளை உடைத்து தகர்த்துவார்கள் ஈசாலை ஈசாலை சிலுவைகள் உடைப்பார்கள் மரமும் சொல்லும் என்ற பின்னால் ஒரு எவூதி இருக்கிறார் இவனை வெட்டுங்க என்று சொல்லும் அவர்களுடைய மக்களுக்கு வாழ்க்கிற பதினோரு வருடத்துல பாடு கஷ்டப்பட்டார்கள் பெரும் நோயில் செய்யப்பட்டார்கள் ஏன் மைனாரிட்டி சகாவாக்கள் சகாவாக்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்தார்கள் பத்து வீதம் இருக்கிறோம் பல வகையில் ஆரம்பத்தில் இந்த நாட்டில் நாங்கள் அதான் மயக்கில கூட சொல்ல முடியும் கபத்துள்ளாலுதான் அவனுக்கு என்ன செய்யப்படும் ஒட்ட குடல் எடுத்து அப்படி தலை போட்டோம் என்ற அந்த பேச்சு அங்கே இல்லை என்ன அட்டகாசம் என்ன என்ன அநியாயம் என்னென்ன செய்ய முடியுமோ பொறுத்து அணிஞ்சு போங்க தாழ்ந்து போங்க கையை கத்திக்கோங்க இருக்கும் நீங்க தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்க நலிமார்கள் சாமி வந்து யாரும் துவாரம் செய்ய மாட்டீங்களா எப்படி சித்திரவதை படுத்துறாங்களே உங்களை போட்டு களத்தை நசுக்கி உடல் எடுக்க பாக்குறாங்க நீங்க தொழுகையில நின்றா உங்களோட களத்தை பின்னு கால கையில போட்டு நெசுக்கிறாங்க உடனடி தொங்கி கொண்டு வெளியே வந்துருது நீங்க சுஜூல இருந்தா குடலை இதுக்கு முந்தி உள்ளவர்களை பார்த்திருக்கிறீங்களா முன்னால இஸ்லாம் தீன் என்ற பெயர்ல அவர்களை நடுவால் அப்படி பிளக்கப்பட்டார்கள் இஸ்லாம் தீன்ல இருந்து போல அப்படி சதையை மாற்றி ஆட்டரிச்சி அதை ஒவ்வொருவரும் அல்லாட வீனுக்காக இருக்கிறார்கள் மண்ணில் உருட்டப்படுகிறார் தெரியாது வருட காலம் அதுல ஒரு பகுதி எங்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையான காலம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில தடுத்து நிறுத்தப்பட்டோம் மழை அடிவாரத்துல நாடி தடுத்து நிறுத்தப்பட்டோம் என்ன செய்யறது தனிச்சு இருக்கிறோம் நேரத்தில் என்ன செஞ்சாங்க சாப்பாடு தரையில் குடிக்க தண்ணீர் இல்ல குழந்தைகள் சத்தம் கேட்குது வந்து கொஞ்சம் ஆக்கி பவுடர் ஆக்கி எடுத்து நான் வாயில போட்டு சாப்பிட்டு இதுதான் மூதாதவர்கள் பட்ட கஷ்டம் இப்படி கஷ்டப்பட்ட ஆளாக்கப்பட்டோம் அவர்களுடைய நிலைமை கவனத்தை என்ன செஞ்சாங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையா கவுத்து இல்லாத நின்று கொண்டு துவா செய்வாங்க தவா செய்யும் பொழுது ஆடையை கலந்துட்டு தவா செய்வாங்க அங்க நிக்க முடியாமல் இருக்கும் கிளப்படிப்பாங்க விசில் அடிப்பாங்க கை கட்டுவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க என்னென்ன செய்வாங்க சகோதரர்களை தெரியாது அறுபது சில அல்லா சொல்கிறான் நீ அல்லா ஒரு மூலம் உடச்சு கொள்ள முடியல தடுத்துக் கொள்ள முடியல ஒண்ணுமே செய்ய முடியாத கட்டம் இது நிலவர விராண சகோதரிகளை நபைவர்கள் மக்கா விற்று வெளியேற வேண்டியது வெளியேறினாங்க மதிலாக்கு போனாங்க மக்கால பகைவர்கள் ஒரு ஒன்றுதான் முஸ்லிம்கள் சிலையை வணங்கக்கூடியவர்கள் மாத்திரம் மதியனாவுடைய பகைவர்களுடைய கூடி மதியனால யூதர்கள் மதியனால கிறிஸ்தவர்கள் மக்கத்தில் ஒரு பெண்கள் வேணுமா உனக்கு தலைவராக வேணுமா உனக்கு நாள் ஒரு நாடு என்றே திருச்சி தரணுமா போராட்டம் ஒரு நாட்டுக்காக காஷ்மீர் பேச்சுவார்த்தை நிம்மதியாக விட்டு போகக்கூடாது பங்களாதேஷ் ஆக ஒன்று பாகிஸ்தான் கத்து நாசப்படுங்க நீங்க போராடுங்க அவகாசம் வேலை சோதனை பகுதியில் ஒவ்வொரு விதமான அடிப்படை செல்லும் மக்கள் எனக்கு ஒரு தனி நாடு வேணும் ஒண்ணுக்கு பத்துதாகும் பெண்கள் நோக்கம் இல்லை மக்களுடைய பணம் என்று நோக்கம் இல்லை நோக்கம் ஒன்னே ஒன்றுதான் அப்பதான் லட்சியூ என்ன ஆச்சரியம் ஒரே தெய்வம் என்று நீங்க ஒரே ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் இதை புரிய முடிய அவர்கள் மதியினால வந்த பகைகள் உற்சாகப்பட்ட விட்டுவிடப்படாமல் அழிச்சு நாசப்பட்ட எல்லா சேர்ந்து அமெரிக்கா ஒன்று சேரும் எல்லாரும் சிந்தனை செஞ்சு பார்த்தாங்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டு அப்படி பறி கொடுத்தாங்க பிரச்சாரம் செய்யப்பட்ட கொச்சப்படுத்தி காட்டுங்க தீவிரவாதிகள் மவதாயmileHold상 மவதாயkefர் ச வர Forgive 보다 hyvinுப்பலதை 없어 பரோவுப்பிற்essen போகிற ஒல்லணடாம spiesு750 அன இன்றươ ещё வேண்டும்poke சற்றிரானே αντίர்ospel idéeள் பள்ள வμά husbands nea அல்லி ரங்கு ச commend thri Tage இப்ажд malicious Daf provoke ஏனhaiicingelyn bronze اس cyan tag�� chicks ع chasedிலான் Competition согласmême �的时候 Earl igual Dublin mansionollyrideEn Algльはしょ comet absolutич能 aunt vegetarian26бы 없습니다. ஒரு இஸ்லாமிய நாடுண்டு உண்டாக்கப்பட்ட முஸ்லீம்களுடைய போக்கு வேலையாக இருக்கும் காப்பிரோக்காக நடமாற முடியாது அதுக்காகவே இல்லை இந்த நாட்டை ரைட்ஸுக்கு முரணாக நான் பேசப்படுகிறது உண்மையான இஸ்லாம் நன் அல்ல நான் ஜல்லாம் நிறையுத்தங்கள் நாங்கள் உலகத்துக்கு சவால் விடலாம் உலகத்துக்கு இல்லை நவியுடைய ஜியார் மக்களை கொள்றதுக்கு இல்லை நபியுடைய ஜியார் பெண்களுக்கு அணியாக செய்யறதுக்கு இல்ல எங்களுடைய ஆளை துடைக்கிறதுக்கு இல்லை உலகத்தில நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வரது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டி புகார் இரண்டு கிரகத்திலேயும் பதிவாக இருக்குடைய வளர்த்து வந்து அழைக்கப்படக்கூடிய ரெண்டு பேர்தான் செய்தி முடித்திருந்ததை நபியுடைய மாவியுடைய மகள் அந்த தலா கொடுத்ததுக்கு பிறகு நபியவர்களுக்கு அல்லாஹ் முடித்துக் கொடுத்தார் செய்தியார் நபியுடைய வளர்ப்பு குரல் வளர்ப்பேன் பேர் சொல்லி அழைங்க யாருக்கும் பிறந்த குழந்தை எனக்கு குழந்தை இல்லாத்தினால் வளர்க்கிறேன் அதுக்காக இந்த குழந்தைய பேரை பாப்பா அல்லாம வேற ஆண்டு பேர் வைக்க கூடாது ஒரு ஹராமானிவிட்டான் அபுஜா மகன் யார் சிறப்பில் தான் ஜ முகமது மகன் என்று அழைக்குவானா அழைங்கதெல்லாம் சோதனைக்கு நெருக்கமான அந்த போர்களைவராக இருக்க அந்த பாதையில் ஒரு பகைவன் கையில் ஏதோ ஆயுதம் என்ன ஒரே வெளத்தை விரு கேக்கவே இல்லை நேரம் போனாருல்லா இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு நபியுடைய முகமெல்லாம் என்ன செய் உனக்கு என்ன தெரியும் அவன் எதுக்கு அவன் களிம சொன்னே அந்த நேரம் ஆபத்தான நேரம் ஒருவேளை களிம சொல்லிட்டு இருக்கலாம் செஞ்சா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவாங்க இதுதான் இஸ்லாமிய யுத்தம் உடம்ப அல்ல மூவினர்கள் வெளியே தள்ளி போட்டு மர்வம் மரப வெளியை போட்டு மூணாவது முறைதான் அடக்கம் செய்யப்பட்ட நவியுடைய விரிவுரையாளர்கள் அழகாவில் மக்கள் வாழணும் அதன்படி வாங்கறதுனால உலகத்துல நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமாக வாரலாம் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்துவார்தான் எங்களுக்கு அவனுடைய கிடைக்கும் ஆண்களுக்கு அழகாவ எட்டு கருத்துகள் நோக்கம் என்ன உலகத்தில் இஸ்லாம் இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி மக்கள் வாழணும் மூணாய்க்கும் கூட உள்ள ஒரு ஒட்டுமொத்த தன்மை வரும் இஸ்லாம் நாட்டப்பட்டார் அதுதான் நமைய விரும்புகிறாங்க நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாதாரண விஷயத்துக்காக ஒரு ஒரு ஆடு தோட்டத்தில் நுழைஞ்சிருச்சு ஜாதத்து காலத்தில் சகோதரர்கள் அவருடைய மக்களுடைய வெற்றி முஸ்லிம்கள் யுத்தம் காப்பிர் முஸ்லீம் அனைவரும் இது முடிவுண்டா என்பதான சோதனை அந்நியர்களுக்கு படிச்சா என்ன என்ன சொன்ன அரசும் அவர் நிற்கிறான் விரோதி அமெரிக்கா கையில் கொடுத்தால் பச்சை வெட்டு தின்றுவான் நம்பிக்கை இந்த உஸ்மபின் லாது அவன பெரிய தவறுகள் செய்யல அவன் சொத்து படிக்கல அவன் பெரிய மழை அவனுக்கு பணம் இருக்குது பாதுகாப்பு சண்டை குடிக்க வச்சு பணத்தை சுரையாண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி பாலிட்டிக்ஸ் உலகத்தில் நடத்தக்கூடிய நிலைமை அல்லாட சோதனை பதிவு செய்தார்கள் உங்களுக்கு மகன் மகன் என்ற ஒரு நோய் உங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் தலைமை பீடத்தை நான் பாதுகாக்கணும் ஒரு விதமான சிந்தனை ஒரு வகையான ஒரு வகையானுடைய நாடு தன்னுடைய பணம் தன்னுடைய தாங்கிர வாழ்க்கை என்னுடைய என்னுடைய பணம் என்னுடைய செல்வம் என்னுடைய ஆட்சி அதை பாதுகாக்கணும் குரார பாதுகாக்கணும் நபியை பேருக்கு தொட்டுக்கொள்ள சோதரே அல்லா சுபான நபியுடைய பத்துமையான பழைய மகன் கிடைக்கும் நபியுடைய சாட்சார் கொண்டு சித்திரவதப்படுத்திய மகசி அந்த ஈழ சத்தியில் சப்பான படங்கள் அறுபது அவகாசம் கொடுங்க வாழ்க்கை தெரியாம காதல்கள் எல்லாம் அவரான கருத்து கொடுத்து சோதரிகள் அந்த நேரம் தான் இந்த கவுண்டிங் கொஞ்சம் பாருங்குத்தம் முன்னூத்தி பதிமூணு ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்கள் கண்டப்புடைய சகாபாக்கள் மக்காவுடைய வெற்றி வருடம் சகாபாக்கள் இப்ப இஸ்லாமிய இருபத்தொரு வருஷத்துல பத்தாயிரம் முஸ்லிம்கள் இருபத்தி நாலாயிரம் நவியுடைய அகலாப்பும் நவீனுடைய குணமும் தான் பத்து வருடம் ரெண்டு ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சத்தி சொத்து பேரை கவர்ந்தது கடவுளை இஸ்லாமிய பழக்கம் இஸ்லாமிய பணிவு இஸ்லாமிய அகலாப் அவரிடத்திலிருந்து குணம் அவரிடத்திலிருந்து விட்டுக் கொடுக்க கொஞ்சம் கற்றுக்கெடு அவன் சொல்றா எனக்கு அவகாசம் தருவீங்களா வேறொருத்தர் கூட இல்லாம வந்துட்டே இருக்கான் நான் வாசல் இந்த மக்காக்குள்ள எல்லாரோதிருந்து பாரு அந்த யாரங்கபா அவனுக்கு பிசிக்கு போறான் ஒரே நொடி இந்தா அவியோமா வந்து ஆயணம் கேட்கடா ஆயணம் கேட்கடா காதுக்கு டயரம் அங்க எங்கையில நம்ம கட்டி போறீங்களா திரும்பத் தர வேண்டியதா இல்லடா தரவேல திரும்ப தர நான் கொடுத்துறேன் இரண்டாவது கேக்குறான் அவியோமா வரேன்னு மாட்டான் நீ எப்படி ஜா சேரிங்க வந்து வரணும் அடடே அலெக்சாண்டர் பணினுல எல்லாம் ஒடிஞ்சிடுச்சு இப்போ பணினுக்கு ஒரு இல்ல இருக்கு மீதி வந்த ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டாங்க ஏரவமா ஆடு குதிச்சி படுத்துக்கிட்டாங்க பாதத்துக்கு நரியோட கேத்தால பணக்குது வேர்மா சஃபான் அவனோட காத்து அவர பார்த்து கேக்குறான் உனக்கு வேர்மா ஓட சண்டா ஆச்சுனு எல்லாமே அடைச்சுโดன்சொன்னா சஃபான் சொல்ற உ நான் நான் புத்தி அவங்க வாழ்க்கை சிறப்பான விருவோம் இந்த சிறப்பான இந்த மாதத்தில் கொண்டாடுறதுதான் என்ன பெரிய கொண்டாடுறது தெரியுமா உங்களோட வாக்கு எப்படி விட்டுக் கொடுத்து நடந்துகிறேன் நீங்க பகலில் எப்படி மக்களுக்காகவே பாடுபட்டுகிறேன் நவியே உங்களுடைய தாஜ் என்ன நவிய உங்களுடைய கொடை என்ன நவிய உங்களுடைய பண்பு என்ன நவிய உங்களுடைய விட்டுக் கொடுக்கும் பண்ணு என்ன நவிய உங்களோட மண்ணிப்புடைய தயார உள்ளவன் என்ன நவிய உங்களுடைய கொடை என்ன நவிய உங்களுடைய உங்களுடைய நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் ப crocodளிமூற asthma殿�aucoup 건 availability அம்கி Yemenப் பưở consistingSarah alle diode ச ожидoso السzag அளையாளே இதை chainsип ட skiesroad がとう dism舞ுawsze derechos Carnot யாள்ளலorable blade σηboy hori �� யாள்ள பழந்த française மக் Maßnahmen அன்ற Кон்ற speakers யாள் Prix informações ச Shengνα அவண்க Kitchen ப்edi DIRE -♪raj יתי разற் insertsக் கவக்கிம் Nut Kick நாங்கள் அடிப்படையை மாற்றோம் உங்களால் நீங்க தடுத்து நிறைய போல கைக்கு வந்து விழுந்து கூடியோ அவர் அப்படி கையில் தான் உங்கள அநியாரம் சொல்றது நோக்கம் சொல்லியா உலக நாடு என்ன என்று காண்பிக்க அழகான அவருடைய வாழ்க்கை வந்திருக்கிறான் நான் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை எடுத்து நடந்து உண்மை முஸ்லிங்களை அல்லா என்ளை முஸ்லிம்களை அவர் என்ன நிம்மதியாக நவியுடைய